இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசகசாலையின் நிகழ்வுகள் வாசகசாலையின் யூடியூப் சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கணியம் அறக்கட்டளை பத்து இளைஞர்கள் சேர்ந்து இருக்கிற ஒரு இலக்கிய அமைப்பு அதற்குரிய வார வாரம் ஞ் கிழையில் மூன்று சிறுகதைகளை பற்றி பேசுவதற்கு நிகழ்வுக்கு வாரவாரம் வந்து கூடுகின்ற தமிழர்களை புதுமட்டித்தலின் கரங்களை பிடித்தபடி அகன் இன்னொரு கருத்தை சேர்த்து வைத்து எனது வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியவாதிகளையும் தெருக்கடைகளில் தேநீர்க்காக அலையவிட்ட ஒரு மாபெரும் குற்ற சமூகம் இந்த தமிழ் சமூகத்தை தமிழ் எழுத்தாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அநீதியின் வலைகளில் கண்ணிகளை பின்னி தமிழர்களின் கால்கள் கண்ணிகளில் அந்த கணிகள் புறாக்களின் கால்களைப் போல இணுகின்ற கதை எழுதப்படுகிறவர்களாக தமிழ் சமூகத்தில் எழுத்தாளர்கள் இருக்க எழுத்தாளர்கள் மட்டுமல்ல அரசியலை அநீதியை யாவற்றையும் பழிவாக்கக்கூடிய மன உறுதி தமிழர்களிடம் இருக்கிறது என்பதை தமிழ் சமூகம் எழுத்தாளர்களுக்கு செய்கிற மரியாதையை காட்டிக் கொள்கிறது தனியார் மனிதனுக்கு உணர்வில் இந்த ஜகத்திலே எரித்திருவோம் என்று பாடி வாரதிக்கு ஒருவேளை சூழ்நிலாமலும் இருந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு எழுத்தாளரின் உள்ளம் தேர்ந்தெடுக்கிறது தீபாவளி சிறு எடுக்கப்பட்டது ஆளுநர் கருப்பை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பெண் கமலதாஸ் அவருடைய கதை எடுக்கப்பட்டது மாதக்குட்டியிலிருந்து சொல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு ஆணுக்கு கபீரத்தை வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் எழுத்தில் பதிவை அனுபவங்களை இந்த சமூகத்தில் எழுத வேண்டும் என்ற முறைவரையே பெரிய புரட்சிக்கு நிகரான உடைய குறிப்பாக தமிழ் சமூகத்தை பார்க்கிற பெண் அடிமை அடக்குமுறை என பல்வேறு மனத்தரமிழை சமூகமாக கேரள சமூகம் இருக்கிறது ஒப்பீட்டு ரீதியில் தமிழ் சமூகம் அதைவிட உள்நோக்கி இருக்கிற சூழலில் கமலஹாசினுடைய அந்த சுயசரிதையை படிக்கிற பொழுது ஏற்படுகிற மனத்துயரம் என்பதை சொல்லி நடக்காது நாம் கமலஹாசை படித்தவர்களால் நளினி தமிழாவை படிக்கக்கூடியவர்களாக மாறவும் இப்படி தமிழில் எழுதப்படுகிற சிறுதைகளையும் தமிழில் ஒய்மெடுக்கப்பட்ட சிறுதைகளையும் பற்றி பேசுகிற ஒரு கூட்டத்தில் புதியவர்கள் இருக்கிற ஒரு பகுதியில் என்னை பேச வைத்தவர்கள் எனக்கு எந்த தலைப்புமே வழங்கவில்லை காலையில் இருந்து நானும் இயக்குனர் மாரிசிவராஜும் பாடலாசிரியராக கவிஞர் விகோபாரதி அவர்களும் ஒரு அரங்கத்திலிருந்து திரைவிசை பாடல்களை பற்றிய பேச்சுக்கள் ஓடிக்கொண்டே இருந்தது இப்பொழுது நிகழ்ச்சிகளாக விரும்புகிற போது நிறைய பாடல்களை படித்துக் கொள்வதே என்னை வைத்து ஓட்டிக் கொள்வதை என்னுடைய நண்பர் கௌதம் அவர்கள் நீங்கள் பாருவதை நிறுத்திக் கொண்டால்தான் அண்ணாவுக்கான விபத்துக்கள் சென்றடைய முடியவர்கள் நான் நம்புகிறேன் பாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டாம் அதில் நான் பாடக்கூடிய பாடல்கள் தொண்ணூறுகளுக்கு பிறகு தமிழ் இசை திரைவிசை பாடல்களில் புதிய சப்தங்களை வழங்க ஏறமாறக்கூடிய பாடல்கள் சத்தங்கள் கிடையாது சப்தங்கள் உணவை சம்மதிக்காத நாம் விரும்புகிற வாழ்க்கையை சம்மதிக்காத ஒரு காலத்தில் பார்ப்பதற்கும் சம்மதிகளையோ என்கிற ஒரு கவலை நுழைந்தேன் நுழைகிற பொழுதே நான் படித்த கதையை விவரிக்க மாட்டேன் என்று ஒரு முடித்தான் எனக்கு அந்த உரையாளரின் அறுதியும் உறுதியுமான தீர்மானமான முடிவு எடுத்திருந்தது ஒரு கதையை விவரிப்பதற்காக கூறுவதை உண்மையில் என்று நான் மறுக்கிறேன் ஒரு கதை வாசிப்பவனை என்ன செய்கிறது என்பதை வாசிப்பவன் சொல்லும் இடத்து அதிலிருந்து நான் கதை ஏபி சாணிக்க வேண்டிய ஒரு கதையை உங்களுக்கு எனது மொழியை விவரிக்க முடியும் ஏபி சாணிக்க வேண்டிய அவள் நடந்து வந்தாள் அவளோடு அவள் தாயும் வந்தாள் அவள் தாயும் உங்கள் புது கதை இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் கதை என்று சொல்லுவது கிட்டத்தட்ட தேர்வு எட்ட உண்டு வந்தது அந்த என் சக வயது உத்தவர் பி எஸ் செய்து எனக்கு ஒரு கவீரத்தை நண்பர்களே வெறும் இலக்கியம் தீவிரத்தன்மை இலக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை இது கருவாச்சி காவியம் என்கிற நாவலுக்கு ஒரு விழா எடுத்தது கடுமையான விமர்சனங்களை வாசகசாலையு தீவிர இலக்கியவாதிகள் வாக்கு கட்டி கொண்டது கிட்டத்தட்ட கல்லூரிகளை வாக்குகிற அளவுக்கு இணையதளங்களில் உறவுகளில் நாவல் வரிசையில் வயிறு முகத்துவின் கருவாச்சி காவியமா நான் கிட்டத்தட்ட வந்து அஹ் தீவிர இலக்கியவாதிகள் அதிகமாக கூவி இருக்கிற இடத்தில் வைர்முகத்துவின் ஏதோ ஒரு பாட நேர்களை ஒரு ஆளாக இருக்கும் கூடுதலாக அப்படிங்கிறது வைமுத்துவை போல தமிழை அழகுபடுத்துவதற்கு இன்னும் தமிழ் சமூகத்தில் ஒரு பாடலாசிரியம் வரவில்லை என்பா முதல் கொஞ்சம் தள்ளியில் நன்றி நான் இன்றைக்கு பேசும்போது தமிழ் திரை இசை பாடல்களில் தொண்ணூறுகளுக்கு பிறகான ஒரு வைரமுத்து தொண்ணூறுகளின் நிதி காலத்தில் இருந்த ஒரு மாமத்துக்குமார் இன்றைக்கு எழுதுகிற பாமரை உருவார் என்பவர்களினுடைய பாடல் இலக்கியம் எப்படி தமிழ் சமூகத்தில் மாற்றமடைந்திருக்கிறது என்பதை மிக எந்த தீவிரமும் இல்லாமல் சிரித்துக்கொண்டு பேசுகிற ஒரு பொன்மாரையாக இதை மாற்ற வேண்டும் என்பதில் நம்ம ரோதா திரைப்படத்தில் புது வெள்ளை மலையை பொருகிறது என்கிற பாடல் ரஹ்மான் இசையில் வெளிவந்த முதல் பாடல் புது வெள்ளை மலை பொழிகின்றது உடல் புது வெள்ளை மலை பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா இந்த கொள்ளை நிலா உடல் நாளை நடைகின்றது சொல்லாத இடம் சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூகான இடம் தேடி அடைகின்றது என்கிற ஒரு பாடலை வைரமுக்கு எழுதுகிற பொழுது நான் பிறந்திருக்கேன் பாஜக பள்ளி காலத்தில் படிக்கும் பொழுது ஒரு பெண்ணை காதித்தேன் அந்த பெண்ணுக்கு எனது கடிதத்தில் கூப்பதத்தில் எழுதி கொடுத்த கவிதைகளை நான் எழுதியதைப் போல இருந்த கவிதைகளை தான் ஆனால் வடிவப்பட்டிய வைரமுக்கு எழுதிய அந்த பாடல் புது வெள்ளை மலை பொழிகிறது என்கிற முதல் வார்த்தை புது வெள்ளை மலை என்கிற வார்த்தை வைமுத்து பாடல்களில் தமிழ்சமூகம் கண்டடைந்திருக்கிற இடம் என்பது ஒரு பெரிய நவீனமான ஒரு பாச்சலை திரை இசை பாடல்களுக்குள் வைத்தவர் இது என்ன பழமையான ஒரு பாச்சல் பழமையான ஒரு திருப்பம் என்கிற மொழிகளில் சொல்லுகிறீர்களே என்றால் அப்படி கிடையாது ஒரு கண்டறியாத ஒரு கதாநாயகன் பாடல் எழுது அவர் எழுதமலை பொழிகின்றது வைரமுத்து எழுதிய பாடல் ஒரு கண்பார்வைற்றவர்களுக்காக எழுதப்பட்ட பாடலில் அவர் எழுதினார் அந்திமலை பொழுது ஒவ்வொரு துணியில் வைரத்துடைய பாடல் வரிகள் தமிழ் சமூகத்தில் திராவிட இயக்கங்கள் உருவானது குறிப்பாக எம்ஜிஆர் பெரிய அரசியல் பின்பம் சினிமாவின் தன்னை அரசியலுக்குள் உட்படுத்திய காலகட்டத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண என்கிற ஒரு பெரிய எம்ஜிஆர் அது என்னுடைய கூற்று அல்ல மதிப்புரிய எம்ஜிஆர் அவர்களுடைய கூற்று எனவே இருந்த நாட்கால மூன்று கால்கள் எதுவந்தது தெரியாது அந்த நாட்காலையில் இருந்த ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வழியாக அந்த காலத்தில் இருந்த லட்சியமான பண்டிகைகளை திராவிட அரசியலினுடைய எழுச்சியில் இருந்த வரிகளை எம்ஜிஆராக இருந்த பொது உடை அல்லது பட்டுக்கோட்டையிடம் இருந்த பகுரமைச்சி தலைஜி ஆரம்பிசை பாடல்கள் ஒரு அரசியல் பூரணத்துவத்தோடு நுழைக்கிற காலமாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்திரத்தினுடைய பாடல்கள் இருக்கின்றன நமக்கு கையால்தான் எம்ஜிஆர் பாடுகிற பொழுதுதான் ஒரு பாவர தமிழர் ஒரு பாவர மனிதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிற சூழல் அவளுக்கு திரைப்படங்கள் இருந்தது பட்டுக்கோட்டையினுடைய இப்படியான பாடல்கள் ஆற்றுக்குட்டி தம்பி வந்த அறிக்கை என்று சொல்லக்கூடிய அரசியலை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இப்படியாக எம்ஜிஆரின் உள்ளத்துக்குள்ளால் முன்வைக்கப்பட்ட எத்தனையோ பாடல்களை தமிழ் சினிமா பெரிய கண்ணதாசன் தமிழை சித்தர்களின் வழித்தோர்களில் இருந்து சித்தர்களின் வரிகளில் இருந்து நவீனப்படுத்திய ஒரு பெரிய மகான் கடலதாசன் அவருடைய மிகச்சிறந்த தமிழை அணுகுபடுத்திய ஒரே பாடல் இருக்கிறது கடலாசன் ஒட்டுமொத்தமான ஒருவத்தின் பெரிய ஆளுமையில் தமிழை அணுகுபடுத்திய கடலாசன் மலர்ந்து மலராது பாதி மலர் இதை விட முடியாத அபூர்வ ஒரு பாடலாசிரியர் முதலிடத்தில் தொட்டது மலர்ந்து மலராதோ என்கிற குருவகத்தை எழுது இதை காமியை பார்த்தார்கள் அவரின் மகிழ்ச்சிய கற்களின் அகரமுதல்கள் நார்மலாக மீட்கப்படுவார் ஆனால் கடலாசனுக்காக நார்மலாக கீழ்க்கப்படுவதில் ஐயம்பேரே கடலாசனில் இருந்து ஒரு பெரிய மாற்றம் திரைசை பாடல் அந்த காலகட்டத்திலேயே பாடல்கள் எம் ஜி ஆருக்கு மிகவும் அணுக்கமாக மாறுகிறது அதை வாடி கிட்டத்தட்ட ஒரு மனிதனின் நீதியான இன்பத்தை தன் பாடல்களின் மூலம் எம்ஜிஆர் நிலைப்படுத்த விரும்புவதால் அது நடக்கிறது பிறகு வைரமுத்துவின் காலம் இந்த வைரமுத்துவின் காலத்திற்கு பிறகு அறிமுதி அறிமதியினுடைய அபிவிழா சாலையில் இருந்து வந்த பெரிய தொற்றுவாய்ப்பு தமிழ் திரைசை பாடல்கிறேன் பெரிய ராஜாக்களாகவும் பெரிய மன்னர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் இப்படியான ஒரு துரட்டுவாய் போன்ற இடத்தில் நான் எடுத்துக்கொள்கிற மனிதர்கள் வைரமுத்து முத்துக்குமார் இரண்டு பேர்களை மட்டும் சொல்லவிருந்தது வைரமுத்துவனுடைய பாடல்கள் ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்ட கவனிகரமான வார்த்தைகளை தமிழுக்கு அளித்த முதற்கு ரீசை பாடலாசிரியர் வைரமுத்துவர்கள் தான் நான் நம்புகிறேன் வைமுத்துவனுடைய எதப்படுகிற பாடல்களை பாடல்களை வைகை அவர்கள் ஆசைப்படுவார் மது காக்கியின் வருகைக்கு முதல் வைவத்துடன் இருந்த வார்த்தைகள் மதகாக்கியிடமே என்று கூட வைகத்து ஆனால் அவர்கள் ஒரு பாடல் அது அவருடைய கவிதை இருந்த வரிகள் துவக்கப்பட்டன மிருகங்கள் எண்ணெய் தொட்டு போனதுண்டு பாடல் அந்த பாடல் தமிழின் திரை இசை பாடலில் காதல் உணர்ச்சியை மிகவும் உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பாடல் காதல் என்றால் மெல்லிய இசையில் நடையா அந்த மாதிரியான சத்தங்களில் இருந்து வார்த்தைகள் ஒரு முரடனாக இருக்கக்கூடிய ஒரு பாடலன் படிக்கப் போற ஒரு பாடல் மேகங்கள் என்னை போனதுண்டு சில மின்னல்கள் என்னை யோசி போனதுண்டு அடுத்தவரி ஆனால் அவர் எழுதுகிறார் செவ்வாயின் ஜீவராசி உட்காக அடி திறந்து வரும் விஞ்ஞானம் தேழில் கொள்ளும் உன் செவ்வாயை உள்ளதடி எனது இவன் இது தெரியாமல் இன்னாலும் எதிர வேண்டும் என்று வைரவு பெறு இந்த பாடல் கேட்கிற போது ஏற்படுகிற மிக எளிமையான அப்படி என்று கேட்கிற இடத்தில் இந்த பாடல்களில் வைரவுக்கு அடுத்ததாக எழுதுகா ஓடியோடி போகாதே காதல் பெண்ணே மூடி மூடி வைத்தாலும் விதைகள் மண்ணை முட்டிமுட்டி முளைப்பது உயிரும் சாட்சி ஓடி ஓடி போகாதே காதல் காதல் எழுதியதா என்று சோதித்து பார்த்தேன் ஓடியோடி போகாதே ஊமை பண்ணே நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி என்று எழுத வரிவத்தினுடைய வரிகள் தமிழ் திரை இசை பாடல்களில் நிறைய அசாத்தியங்களை செய்திருக்கிறது இருபது ஒரு பாடல் காதல் திரைப்படத்தில் ஒரு பாடல் என்னவழை அடி என்னவழை என்ற பாடல் நவீனத்தையும் மரபையும் சங்ககாலத்தையும் தமிழ் திரை இசை பாடல்களில் கட்டி அமைக்க முடியும் என்று சாத்தியப்படுத்திய ஒரு நவீனமான பாடலாசிரியர் வயிறுத்த என்லை என்றால் பெ பெரும் என்று கண்டதும் வைரவத்தினுடைய இப்படியான பாடல்களை கேட்டு பழகிய நாம் வைரவத்தினுடைய இன்னொரு அவருடைய லட்சியவாதங்களோடு தமிழ் சிம்மாவுக்கு நுழைந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய பாடல் போராடா என்ற ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் திருநெல்வேலி பகுதிகளில் அந்த பாடல் பெரிய கலவரங்களை மூடக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் போராடலா வாழைந்தளா என்கிற ஒரு பாடல் அந்த பாடலில் வைரமுத்து எழுதிய திரைசை பாடல்களில் வைரமுத்து ஒரு புரட்சிகரமான இலட்சியவாதம் அங்குதான் உயர்ந்திருந்த அந்த பாடல்களை இப்பொழுது நினைவில் வைரமுத்துடைய இந்த பாடல்களில் இருந்து நாமத்துக்குமார் என்பவர்களுடைய வருகை தமிழ் சம்பவம் நாமத்துக்குமாரின் பாடல்களை மட்டும் படித்தால் தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வு மாணவர்கள் பெரிய பெரிய இடங்களை தொட்டுவிடலாம் என்கிற நம்பிக்கை நடக்கிறது நாமத்துக்குமாரினுடைய வாசிப்பு அவர் தமிழ் தரிசை பாடல்களை முன்வைத்த ஜென் தத்துவங்கள் ஜென்தத்துவங்களை என்று அவர் தமிழ் மரபுகளை தமிழ் செக்ஸுகளை உடைக்காமல் எழுதிய இடங்கள் அறத்தை உடைக்காமல் எழுதிய இடங்கள் தாமரை இரண்டு வெளியில் தாமரை தமிழ் திரைசை பாடல்களில் ஒரு பெண்ணாக எல்லாவற்றையும் நடந்த ஒரு பெரிய அசாத்தியத்தை செய்த ஒரு பாடலாசிரியராக இருக்கிறார் ஒரு கதாநாயகம் கதாநாயகிக்கு காதலை சொன்னதற்கு பிறகு பாடுகிற பாடல் அது ஒரு இரண்டு வயதில் இருந்த அளவுக்கு ஒரு ஆணையை அழக்படுத்திய ஒரு பெண் பாடலாசையை தமிழ் சமூகத்தில் தாமரை இன்னொரு வீடு வரைக்கும் என் பா என்னை பிடிக்கும் எந்த ஒரு வானம் தன் சொல்ல முடியாது ஏனென்றால் பாரதி தன் வீடுகளுக்கு கொண்டு போக முடியாத அசுத்தமாக இருக்கிற வாரிவார சமூகத்தில் கண்ணமாவளம் சொல்லுகிறார் பாரதி என்னோடுவா வீடு வரைக்கும் என்பதை பாரவே ஆனால் நாமத்துக்குமார் பெண்களை எழுதுவதற்கு திருமதிகளிடம் தவம் இருக்கிறார் காதலை கூட வெளிப்படுத்துவதற்கு பறவைகளிடமும் வாரத்திடமும் தவறகுமாரனுடைய ஆரம்ப கால பாடல் நான் சொல்லுவது கால திரைப்படத்தில் எழுதிய ஒரு பாடல் நல்ல ஞாபகம் இருக்கிறது மின்சார கபிகளில் மயிலாக்கள் கூடுகள் கட்டி என்ற பாடலை உள்ளத்தின் மீதியில் நின்று கொண்டு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதன்முறையாக கண்டிப்பாக இருந்து எழுதியில் இருந்து எழுதியிருக்கிற பாடல் இந்த வரி அப்படின்னு சொல்லி நான் மின்சார கவிகளில் மயிலாக்கள் கூறுகள் கட்டி ஒரு படிமத்தை ஒரு காட்சியை தமிழ் திரை இசை எப்படி மாற்றலாம் சங்ககால பாடல்களில் குறிப்பாக இருவர் திரைப்படத்தில் வைமுகவர்கள் பாடல் எப்படி சங்ககாலத்தில் இருந்து நவீனத்திலே சேர்க்கி மாற்றமடைந்தது ஆனால் எப்படி தன்னை தனித்துவமானவராக மாற்றம் செய்கிறார் அவருடைய செவுதி ரீபோ காலனியில் இருக்கிற ஒரு பாடல் அந்த பாடல் நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தேன் உன்னால் தானே நானும் வாழ்கிறேன் என்று தொடங்குகிறது அந்த பாடல் கடிதம் எதற்கு பெண்ணே என்று கேட்கிற இடம் அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன் முது அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன் போன அடுத்தது அதில் ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம்தான் முத்துக்குமார் தன் தத்துவங்களை தென்தத்துவங்களை தமிழிசையில் முதல் முறையாக கொடுத்த இடங்கள் அந்த பாடல் தான் திரும்பியை கட்டேன் என்கிற ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு வண்ணத்து பூக்கிய விரல் தேடி வந்தது அதன் வண்ணங்கள் மட்டும் நேற்றைய முகத்தில் கூட நான் சொல்றேன் ஜென் கவிதைகளில் மிக முக்கியமான கவிதை புத்தனை நேரில் கண்டால் கொன்றுவிடுங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது மென்மைப்படுத்திய ஒரு திரைப்பட ஆசிரியர் தமிழ் சமுத்திர மட்டத்தால் இருந்தார் அவன் அவ்வளவு வசீகம் செய்தான் தமிழ் மொழியால் தமிழின் நேர்த்தியால் தமிழின் அபூபத்தால் ஜென் தத்துவங்களை தமிழ் திரைசை பாடங்களில் வசீகரம் செய்த ஒரு பெரிய பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கவியரசுகள் கவித்திரை முடிகள் இறக்காமலே அந்த சாம்ராஜ்யத்தில் அரியறையில் இருந்து கவிஞன் அறந்தயாளை வீட்டுதா என்கிற ஒரு பாடலை கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி அறையில் இருந்து அரசு நாலு நண்பர்களுக்கு மேல் ஆயிரம் திறமைகள் கேட்டு பாடலில் ஒன்றும் இல்லை என்று கேட்கிற பொழுது ஆனால் அந்த பாடல் இல்லா அப்படின் தங்கமின்மையிலே ஒன்றுமில்லை அவ்வளவுக்கு அந்த பாடல் அந்த திரைப்படத்தை அவ்வளவு அதனுடைய தரத்தை அதனுடைய ஆன்மாவை அந்த பாடல் தூக்கி பிடித்திருக்கிறது ஆனந்த நாளை வீட்டுகிறாய் என்கிற பாடல் மதராச பட்டினத்தில் நாம தூக்குமார் எழுதினார் எனக்கு தெரிஞ்சு நாம் தூக்குமாரின் மத்திய காலம் மதராசம் அதில் எழுதினார் என்ன எழுதினார் பூக்கள் பூக்கும் தருணம் ஆரோக்கிய பாடல் பதவை பதந்த வீட்டில் தொடங்கும் கிழகின் நடனம் முடிவதில்லை பெரிய தமிழ்ச புதிதாக கேட்குது கேட்குது ஆனால் வைரமுத்து அவனுடைய பிற்காலத்தில் அறிவுடைய தாக்கம் தமிழ்சத்தில் இருக்கிறது அவருடைய பாடல்கள் பெரிய பெரிய இடத்தை பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன எனக்கு தெரிந்து பிரிமம் சந்திப்போம் ஒரு திரைப்படத்தில் அறிவு எழுதிய பாடல் பிரிமொழர்களை முதல் முதல் நேற்று திரண்டாமல் திரும்புவது காற்றுமொத்தமான இந்த பிரபஞ்சத்தின் காலை ஒட்டுமொத்தமாக தமிழ்ச் சம்பவம் சகாலத்தில் இருந்து விரைசெல்கிற எல்லா காலையும் இரண்டு வகைகளில் அடித்து நோக்கியது ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று முறைகீரல் திரண்டாமல் திரும்புவது காற்று நீ இயந்திர தூரம் வரை நீளாதோ நீ என்ற தூரம் நீளாதோ எந்த இப்படியான பாடல்களில் எழுதுகிற அறிமுதி உதயா உதயா என்ற ஒரு பாடலை எழுதுகிற ஏதாவது செய்த அந்த பாடலில் தொழில்நுட்பத்திற்குள் சிரமப்படுத்தி தன் பிரசவத்தால் மிக ஆரோக்கியமான தொகுதியாக வலியுறுத்துகிறார் உதயவதாக எனக்கு வைநூத்து நாமத்துக்குமார் என்கிற இரண்டு பேரையும் ஏன் தமிழ் சமூகம் விவாதிக்க வேண்டும் என்றால் நிலத்தில் இருந்து கொண்டும் அந்த நினைவுபடுத்தக்கூடியவாங்க வலியுறுத்தி சிறகு வசீகரங்களை எழுதக்கூடிய இடத்தில் நாம் பாடலை கேட்கிற ஒரு தமிழ் மனம் கண்டிப்பாக ஒரு உதவாக இருக்கிறது காதலாகி கசிந்துகள் எனக்கு அந்த பாடலை கேட்கிற பொழுது இன்னும் சொல்ல போனால் மானூத்து மதையில் என்கிற ஒரு பாடல் அதில் ஒரு ஆண் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு மனைவி தன்னுடைய மனைவி எடுக்கிறதுக்கு பிறகு அவள் அந்த கடக்கக்கூடிய ஒரு ஆணின் பசலையை ஒரு வெறியில் எழுதியிருப்பார் போதி பழக்க சொல்லு காமத்தை நிலத்தை காதலை சொல்லக்கூடாள் தமிழ் மொழியில் புதையொன்று நடந்த எத்தனையோ வசீகரங்களை நவீன திரைசைப்பாளர்களில் கொண்டு வந்து சேர்த்தது வடிவப்பட்டு எழுதினார் ஈழ போராட்டம் மூலமாக வடிவத்து எழுதிய ஒரு பாடல் கிளிச்சியில் நின்று கொண்டு அந்த பாடலை வாமு சாக இருந்து சாவையே சாப்பாடு என்று எழுதுகிற ஒரு இடத்தில் இருந்து கொண்டு வைரமுத்து எழுதுகிற வரிகளை கேட்கிற போது அது உணர்வு அது தமிழ் மொழியினுடைய ரத்தோட்ட தூள் இருக்கிற வரிகள் வைரமொழி படம் இன்னும் ஒரு பட்டு இருக்கிறது ரொம்ப விசாரமான ஆய்வுக்கு ஆய்வு உட்படுத்தப்பட வேண்டியவர் வைரமுளி குளிர்து என்கின்ற தாச திரைப்படத்தில் இருக்கிற ஒரு பாடல் நான் உதய சொன்னது இந்த உலகத்தில் நாம் தரிசிக்க முடியாத நாம் அறிந்து கொள்ள முடியாத அல்லது அறிந்து கொள்ள முடியாத தகவல்களை வைர்த்திக் கொண்ட பாடல்களில் கேட்டுக்கொள்ள பாடலை கிட்டத்தட்ட ஒரு மனிதன் இருந்தோரும் அடி வாக்கோடி கலவிக் கொள்ளும் என்று வைரவத்து எழுதப்படுகிற பாறைகள்ன்மையை நேரடியான காம உணர்ச்சிகளை சொல்லியிருக்கின்றனவா என்றால் கடுமையாக அதை இன்னும் தன்னுடைய தரங்களை விலக்கி சொன்ன வரிகளையும் மையம் தான் கண்ணா என் செயலுக்குள்ள கட்டணும் புகுதிருக்கு என்கிற வரியையும் வைரமுத்துணி சிலைக்குளையும் தவற முடியாது என்னவழை அடியும் தவற முடியாது இரண்டினுடைய பிரச்சனைகளையும் அவருடைய ஆடங்களையும் பாதிக்க வேண்டிய கடற்பாடு ஆனால் நாம தூக்குமார் வேறொரு திரைவான வேறொரு இடம் அது என்ன இடம் கடவுளின் கால் தரம் தேவதை வாழ்வதில் வீடு கடவுளின் கால் தரப்பான ஒரு குழந்தையை ரத்த பிசுசு போடு கையில் அள்ளி எச்சில் அசுத்தப்படுத்துவது போல ஒரு மிதமான செய்தி போல ரத்த பிசுசு ஒரு குழந்தையை அள்ளி மகளே மகளே கடவுளின் காஞ்ச மார்க்கனால் அந்த பாடலை பாரிய முறையில் கேட்பது என்பது அவனுடைய சாபத்தில் உண்டு தாராயணம் சொல்றேன் ஒரு பாடலை தமிழகத்தில் கொண்டாட வைத்தவர் காதல் தான் இந்த பாடலை பாடலை நாம் வரிகளாக எடுத்தது பிறகு பாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இன்னும் சொல்றீங்க ஒரு பெண்ணை அழகுபடுத்த ஒரு சூழலை சொல்லுகிற பொழுது ஒரு பெண்ணை காலம் காலமாக நாம் இடத்திலிருந்து வேறுபடுத்துகிற அவரின் திரைசு பாடல்களுக்குள் இருந்த அத்து அவர் விரும்பிய எத்தனை வகைகள் கத்தரை மீது கல்லறை மீது பூக்கு பிரபுகள் காலகாலமாக ஒரு ஆணை சங்ககாலத்தில் கூட சொல்லப்படாத பெண் மட்டும்தான் ஆண்களுக்கு பசுதான் நாம் குமார் பயம் காதல் பயம் காதல் திரைச்சியை என்ன ஆகும் நினைத்து நினைத்து பார்த்தேன் விலகி நடந்தேன் ஆனால் என்ன சொல்றாரு ராமத்துகுமார் எழுதியிருக்கிறார் இன்னும் ஆழமாக ராமத்துகுமாரை பார்த்தோம் செமுத்திரை அது பெரிந்த இவ்வளோ பாடல் எனக்கு தெரிஞ்சு அப்படியே புதிய ஒரு வாழ்மையாக செவ்வீன் தனது பழைய சட்டைகளை முடித்து விட்டு நாமத்துக்குமார் எழுதிய பெரிய தத்துவ பாடல்கள் நவீன காலத்தோடு நவீன தலைமைக்காக தத்துவங்களோடு எழுதிய பெரிய பாடவாசியை நாமத்து பாரு சொல்ல நேரத்தில் இப்படியான பாடல்களை நாமத்துக்குமார் எழுதுகிற காலகட்டம் தமிழ் சமூகத்தில் தமிழ் திருவிசை பாடல்களை ஒரு இலக்கிய தன்மையான அல்லது ஒரு கிட்டத்தட்ட இன்னும் இன்னுமே வந்து அதை வந்து சொல்ல போனால் இலக்கியமும் இசையும் மொழியும் சேர்த்த ஒரு பெரிய பாடல்களத்தை நாமத்துக்குமார் என்ன என்றால் பூங்காற்றிலே என்பதை பாடுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனுடைய சொற்களை சொற்களை முறை புரிந்து கொண்டு பாடுவதற்கு ஆனால் நாம் ஜாது முறை யாவரும் கேள் என்பதையே கேள் பேசக்கூடிய பாவிகள் உண்மையிலுமே கல்யாணம் உலகத்தில் வாழ்ந்து கேட்டு கடைசியாக அந்த பாடலை தேசுவாசித்து இசையமைத்து பாடக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல் தமிழ் அதுமுமே தெரியல நாம் நாம் எதையுமே அவங்க தலைவாச செய்யப்படுகிறதாக பச்சை கொலை பண்ணப்படகிறா என்பதை பச்சை கொலை பண்ணப்பலகரா கே இல்லை இந்த உலகத்தியான காலகட்டத்தில் இருக்கிறது அன்பை போதிக்கிற அன்பை போதிக்கும் சொற்களை நாமத்தை பார்க்கறது வாழ்ந்து இன்றைக்கு திரை இசை பாடல்கள் நிகழாக மாறி இருக்கின்றன இன்றைக்கு திரை இசைப்பாடல்களில் கோலட்சி இருக்கிற இரண்டு பேரை என்னால் சொல்ல முடியும் தாவரையுடைய பாடல் தமிழ் சமூகத்தின் திரை இசை பாடல்களில் ஒரு பெண் பாடலாசிரியர் நிகழ்த்துகிற பெரிய புரட்சிக்கு நிகரான தாவரையினுடைய கலா போராடும் வார்த்தையை ஊடகங்களே என்ன சொல்ல ஆனா அவர் எழுதுகிறப்பொழுது ஏற்படுகிற உணர்வு அதை அவருடன் அதை அவரிடம் கேட்கிற பொழுது ஒரு ஊடகம் இருக்கிறார் இதையாவது மிக கேவலமானது நறுமுகையே நே என்று எழுதுகூட வை முக்கிய நோக்கி நீங்களை யாரை நீதி எழுதிதா என் ஒரு பாடல் எழுதப்படுத்தது ஒரு பெண் பாடலாசிரியர் ஒரு பாடலை கலாமம் போனாலும் கரவில் வாழ்கிறேன் என்று எழுதுகிறப்படுது இதை யாரை இணைந்து எழுதி என்று கேட்கக்கூடிய சம்பவத்தில் எழுந்து நாம் பேசுவோம் பாடுபோம் ஒரு ஊழல் யாரும் கேட்கிறார் ஆனால் தாமரை தாமரையினுடைய பாடல்கள் காற்றிலிருந்து வாங்கப்பட்ட நூல்களை கொண்டு தமிழில் நெய்யப்பட்ட புதிய ஆடை அதை நாம் இதை இதனுடைய நகல் இதை அறனுடைய என்று சொல்வதற்கெல்லாம் நிறைய கிடையாது எப்படி வைரவத்து வந்து நான் இன்றைக்கு சொல்வேன் எப்படி எதிராக சின்ன தீக்குதான் தெருக்கு மர காடு பெருசுதான் உலகத்தின் புதுசில் தம்பி போகும் ஒழுக்கத்துல இது சிலர் அப்படியே நம்முடைய கார மந்திரமா எடுத்துக்கொண்டு நோக்கி அக்னி பணம் என்று தெரிந்த வேண்டும் என்று எழுதுகிற வைரத்துவையை பின்புறதால் எனக்கு இந்த வரியை வைர்பார்கள் கண்டுபிடிக்கலாம் அடிக்கடி நான் கேட்டதுமே நாம் வந்து இதெல்லாம் வந்து அச்சார்த்து ஆனால் நான் பின்னோக்கி போகிறேன் அவர் ஒரு இதே படத்தை எழுகிற பாட் அவர் நல்லதுக்கு மாத்தல் பிரச்சனை கிடையாது இமய மாதிரி தெரிந்த பின்னா அடங்கவில்லை அது அப்படியே மாத்தர் பழம் தெரிந்த பின்னமுத்து என்கிற ஒரு குதிரைக்கு பின்னால் குதிரைக்கு பின்னால் விளையாள் குதிரைக்கு முன்னுக்கு போகிற குதிரை கண்ணல் பார்க்குறது வைணமுக்கு என்கிற பெரிய பார்த்த குதிரைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற சவாரி வழங்கக்கூடிய குதிரையாக ஒரு தோல்வியை கைமோட்டுக் கொண்டு வருகிற ஒரு தோழனாக இருக்கிறார் ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது ஒரு பெண்ணை இந்த உடலை அவர்களுடைய அன்பை அவருடைய புன்னகையை ரசிக்கப்பழக்கும் பக்குவத்தை மிக துல்லியமாகறக்கூடிய ஒரு தோழன் வைரவு துணை வரிகள் இருக்கிறது கையை துடித்து நினைத்து நினைத்து பார்த்தேன் நடந்தேன் என்பது உண்முடைய துப்பிடு பக்கத்தில் விடும் ஏனென்றால் எனக்கு தெரிய அது ஒரு சாமுடைய உடலை கொண்ட வரிகள் வரிகள் நீங்கள் வைரவத்தினுடைய பாடல்களில் இருக்கக்கூடிய பல பேரு வார்த்தைகள் சியா என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் கலாபமே வந்து தலை சுத்து தலைவன தண்ணி குடிச்சு பிரசுமீட்டில் கூப்பிட்டு கலாபம் அப்படின்னு கேட்டால் தெரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் சமூகத்தில் பாடலாம் சியா என்கிற வார்த்தை வந்து நம்ம தலை சுத்தி உருந்து திரைப்படத்தில் அவர் எழுதுகிற பாடல்கள்த்து எழு திரைசை பாடல்களை நான் ஆயிரம் வாழ்ந்து அவர் வந்து சிறுகதை இருக்கு உறவு என்கிற ஒரு சிறுகதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் குறிப்பிட படியுங்கள் பகல் உறவு என்ற கதைக்கு பெயர் அதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் குடும்ப குடும்பமாக வீட்டுக்குள் வாழ்னார்கள் வீட்டுக்குள் பேசிக் கொள்ள மாட்டார்கள் வெளியில் போனவர்கள் பேசிக் கொள்ளார்கள் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நம்பிகள் வீட்டுக்கு சண்டை வரும் அவன் சமூக ரீதியாக தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவன் இவர்களுக்கு சண்டை வருகிற பொழுது ஒரு இடத்தில் அவள் சாதிப்பை திட்ட இப்படியாக கதை சம்பவமாக நடந்து இறுதியில் அவள் அன்பு செலுத்தியது இரண்டு தடவைகள் கற்பம் கொண்டது இதுபோலான நிறைய சம்பவங்களை சொல்வதற்கு பிறகு அவள் கடைசியாக அந்த கதையில் இயங்க நடுவார் இப்படித்தான் கொசுவரை கட்டினான் இரவில் இரண்டு உடம்புகள் ரத்தம் குடித்து தான் செய்கின்றன ஈநாகராஜ் ஒரு கதை துக்க விசாரணை என்ற ஒரு கதை இருக்கு ஊரில் உள்ள ஒரு பாலியல் தொழிலாளி இறந்து போனதை கேள்விப்பட்ட ஒருவன் மூன்று நாட்கள் கழித்து அந்த அனைவருக்கு போவார் சரியில்லை விசாரிக்க வேண்டும் வாயிஜமாக இருந்திருக்கிறார் விசாரிக்க வேண்டும் ஆனால் அன்றைக்கு போனால் ஊரில் உள்ளவர்களுக்கு தெரிந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக போகிறான் போகப்படுவதை அவர் ஏற்றுக்கொண்டு போறான் நான் ஊருக்கு போய்விட்டேன் இந்த நடந்தது என்ன என்று கேட்க வேண்டும் என்று கீழே அந்த வீட்டின் கீழே பாத்திரம் கழிவிக்கொண்டு இறந்தவனையினுடைய தோழி பாத்திரம் கழித்து நடந்த சவனையை சொல்லுகிறாள் அவனுக்கு இன்பத்துக்காக பணத்தை எழுதுகிறார் பணத்தை பார்த்த பள்ளி கொண்டிருந்தவள் கையத்தை பெறுகிறாள் மேலே அரை முடிவுகள் தமிழ் சிறுகதையில் இன்றைக்கு வரைக்கும் வழங்கக்கூடிய நவீன தமிழ் எழுத்தாளர்கள் ஏ பி சாலைக்காளாக இருக்கட்டும் லட்சுமி சமூக குறிப்பாக தமிழ் சிறுகதையில் இரோட்டிக்கான ஒரு மனிதனின் உடலை புனிதங்களை வெட்டி அறிந்த கதைகளை லட்சுமி எல்லா சமூகத்திலும் ஒரு ஜெயந்தன் இவர்களுடைய பாடல்கள் வைரமுக்கக்கூடிய பாடல்கள் தெரிவிசை பாடல்களை அதை இன்னும் அலல்படுத்தி அந்த உடலை வேறு மேன்மைக்கு நீங்கள் வைமுக்கக்கூடிய பாடல்களை இன்னும் இதாக திரைப்படத்திலே வருகிற பாடல்தான் புதுவெள்ளை முறை முடிக்கிறது அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு காதல் உடல் நோக்கை சொல்லாத இடம் கூறக்கூடிய இடத்தை தான் தமிழ் சமூகத்தின் ஆண்டாண்டு காலமாக சொல்லக்கூடிய சங்ககால பாடல்களில் எழுதப்பட்டிருக்கிறது நில காய்கிறது ஒரு பாடலின் உடல் வெறியை தொடர்பக்கூடிய இளவுக்கு தமிழ் பாடல்யமா ஒரு முதி கண்ணுடைய துன்பத்தை அவள் அவ்வளவு செழுமையான மொழி உலகத்தினுடைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட மொழிகளில் இன்றைக்கும் உயிர்களப்பி நிற்கிற இரண்டு மொழிகள் தான் இருக்கிறது வழி பே எனக்கு தெரியாது தமிழ் என்று தெரியும் உலகத்தில் உள்ள பெரிய ஆறு மாநிலங்களில் வைத்திருக்கிறது சமத்துக்கு வைத்திருக்கிறது உத்திசத்திற்கு வைத்திருக்கிறது இந்துவுக்கும் வைத்திருக்கிறது கிறிஸ்தவ ஒருபொழுதும் அழிந்து போவாது என்பதற்கான மிகப்பெரிய காரணங்கள் ஒன்று உலகத்தில் உள்ள ஐந்துக்கும் மேற்பட்ட மதங்களுக்கு மொழியில் இதிகாசங்களை புராணங்களை வைத்திருப்பது தமிழ் அஜங்கள் அவரு நிலையில் என்று எழுதிய வழிவந்த கௌதர் ஒரு தொழில் பணியில் ஒரு கிளைதான் எழுதுகிறது நில காய்த்தது முற்றுகு எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் உடைந்து போன வடைகள் பேசுமா நினைந்த பார்த்தது அந்த படத்தில் உடைந்து போன வடைகள் பேசுமா உடைவோம் புதிதான் எடுத்து படிக்கும் எரிக்கும் கடிதம் எதற்கும் தமிழ் திரைப்பாடல்களில் ஒரு பெரிய சாம்ராஜ்யங்களாக இருந்தவர்களுடைய பெயர் எனக்கு தெரிய ஆன்மீக ரத்தம் என்றாலும் புதிதாகவே ஒவ்வொரு நாளும் பாய்ச்சல் கொண்ட ஒரு ரத்தம் வாலியினுடைய மொழி அவதார அல்லது தமிழ் நடுமையில் அந்த வெளியான பாடல்கள் தேர் எழுதி காத்திருந்த பாடல் பாடல் எப்படி தமிழை சுழட்டி சுட்டி போடும் இதைவிட சில் கால திரைப்படத்தில் வெளியான ஒரு பாடல் அந்த பாடல் எல்லோரும் அந்த பார்க்கின்றார் என்று வாதி எழுதுகிறார் நேற்றைக்கு உன்னை என்று சொல்ல வேண்டும் என்று எழுதுகிறார் வாலியுடைய பாடங்களில் இருக்கக்கூடிய தமிழை அவராயிர செவிகளுக்கு மட்டுமே இன்னொரு காய்ந்திருக்கக்கூடியது வாரியுடைய நான் சொல்லுகிற காலகட்டத்தில் ஒரு திரைசிற்பாடு அதில் வைகை நாலு இடங்களில் வரும் வைகை வைகை என்கிற அந்த சொற்களை வைத்துக் கொண்டே வாரி செய்த பெரிய சித்து வழியாட்டுகள் தமிழ் மொழிக்கு அதே அந்த காதல் உன் இடைக்கையில் உன் வழக்கையில் அப்படி என்று ஆரம்பிக்கிறமான ஆண்டாண்டுகள் உடைய ரத்தத்திலும் இருபது வயதுக்காரருக்கு பாடரத்திற்கும் பெரிய புதுசாரி வாழ்ந்தார் தமிழ் திசைப்பாளர்கள் இப்படியான தமிழ் திரைசைப்பாளர்கள் தோன்றிய தோல்விக்கொண்டிருக்கிற இடத்தில் காலகட்டம் காலகட்டம் என்பது பல்வேறு இளைஞர்கள் பாடல்களை எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் விவேக் எழுதுகாசிக்கிற ஒரு நண்பர் எழுதுகாப்புகிறார்கள் ஆனால் காலகட்டம் என்பது மயிலா திரைப்படத்திற்கு பிறகு தமிழ் திரைசைப் பாடல்களை ஒரு சாம்ராஜ்யத்தை தோன்றியிருக்கிறார் இது கிட்டத்தட்ட சாம்ராஜ்யம்தான் இங்கே புதிதாக அலுவலகம் கீழே இருக்கக்கூடிய வானலாசிரியர் தொடர்பு கொள்ளை போட்டு வைக்கக்கூடிய காலகட்டம் ஆனந்த திரைப்படத்தில் பல்லாமே ஒற்றை நானே அவர் எழுதிய யுவபாரதி மயிலாவில் தன்னை பார்த்தி திருப்பி பெற்றார் கூட பேசினேன் நான் எழுதேன் நீயா பேசினே அவர் திருமலை படத்தில் பல்லாமு ஒன்றை நாணயம் என்கிற வகையில் கடையாளி அலுவலகத்தில் இருந்து சைக்கிளில் வந்து எழுதிவிட்டு போகிறாராம் ஜோபாதி இன்றைக்கு திரை இசை பாடல்களே ஜோபாதி கூட்டணி என்பது பிடிய கிட்டத்தட்ட ஒரு ஆளுமையான ஒரு ஆளுமையான இடமாக மாறி அல்லது என்ன செய்தார் குங்கி மயிலாத்திரைப்படுத்த பாடல்களை விரிவைப்படுத்துகிறார் சொற்களை எந்த யார்கள் வரிகளை கையை குடி என்கிறார் என் ஆலை பார்க்க போகிறேன் என்கிறார் இப்ப உங்களுக்கு எல்லா காலம் அவசியம் இல்லாமல் மாற்றப்படுது முதல் திரைப்படங்கள் அவர் எழுதுகிற பாடல் திருமலையில் பாடல் எழுதுகிறார் எழுத மறந்து நான் எழுத கோயில் தெரியவில்லை பணியேற்று அலுவலகத்தில் பாடலாசிரியராக பொறுப்பேற்ற பாடல்கள் எளிமைப்பூடிய இடத்தை கண்ணம்மாக்கள் கொண்டு நிரப்புகிறார் பாருங்கள் வாரதிக்கும் கண்ணம் யோபாதிக்கும் கண்ணம் அடையாளமாக இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கண்ணம் இருந்த திரை இசைப்பாடல் சேர்ந்திருக்கிறது பிறகு ஒரு தமிழ் திரை இசை பாடலை அதாவது அதாவது நிறைய பாடல்கள் தமிழ் சொல்லாத வார்த்தைகளை கொண்டு அப்படியான பாடல்கள் தமிழ் மொழியை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதை பன்மடங்கு திரைசை பாடல்கள் புதிதாக வந்தவர்கள் எடுத்துரைஞ்சால் நிறைய இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் வந்து ஜான்ஜி அப்படிங்கிற ஒரு பாடல் பாடல் கேட்க கேட்கிற குரல் நல்லா இருக்குது ஒரு திரைப்படத்தில் அப்பகுதிக்கு மேற்பட்ட திரைப்படங்களை கொண்டு வளர்ச்சியடைந்து வந்து கொண்டிருந்த தமிழ் நிலாக்காயு எப்படியோ அப்படிதான் பறவையே எங்க இருக்காய் என்று ஒரு பெண் தான் பறவையே எங்கு இருக்கிறாய் பறக்கவே பறவையே எங்கு இருக்கிறாய் கண்ணம்மா தமிழ் தரிசை அடலின் குழந்தை தமிழ் சமூகத்தினுடைய காலகட்டத்தை எழுதியிருக்கிறது எனக்கு பழனிவாத ஒரு பாடல்களை சொல்லிவிட்டு முடிக்க வேண்டும் எல்லாமே நான் உணவு நேரம் பேசியதற்கு தூக்கு கைக்கில் அந்த முறையை தூக்கி போடுவது மாதிரியாக மாற வேண்டும் இதெல்லாம் ஒரு திரைப்படத்தில் என்ன பாட்டு இளம் காத்து வீசுது பாடல்கள் வளையாத பூமியை ராகம் வளைந்து பாடுவேன் ஓடுதேன் ராக ம என்று எ எழுதுவதற்கு எவ பெரிய இயற்கையின் தரிசிப்புகள் தெரியுமா எவ்வளவு பெரிய வாசிப்புகள் எவ்வளவு பெரிய இயற்கையை நூலறிவு கொண்டு தரிசிக்கக்கூடிய ஒரு கலைஞரால் தான் வார்த்தை வரும் எப்படி சில கவிதைகள் தமிழின் கோலம் முழுவதையும் பூக்கள் வளர்வதையும் பற்றிய காலம் காலமாக எழுதிக்கொண்டிருக்கார்கள் அவர்களின் கவிதைகளுக்குள் இருக்கக்கூடிய சில உண்ணுற இடங்களை தொடர முடியாது குறிப்பாக வண்ணவாசனுடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய மிக புண்ணியமான பார்வைகளை பார்க்க முடியாது கிட்டத்தட்ட வரையான உங்களை ராகு களைந்து கொள்வதே என்கிற இடம் நிலாக்காயுது போன்ற ஒரு இடம் தமிழ் தெரிசை நண்பே திரைசை பாடல்களை மரணம் செய்து ஒப்பிக்கிற அன்பு வரிகள் தெரியாமலும் போட்டு பாருகம் எனக்கு எனக்கு தெரிய உங்களை முகம் சுரிக்க வைக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்களது வைரவத்துக்காகவும் ராமத்துக்குமாரிற்காகவும் வா இலக்கிய அமைப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள என்ற இணையதளத்தை அனுகவும்